மூன்றாம் கட்டம் இது நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி கட்டம் இஸ்லாமிய அழைப்பு பணி ஏறக்குறைய இருபது ஆண்டு காலமாக சந்தித்த சிரமங்கள் இன்னல்கள் துன்பங்கள் மோதல்கள் போர்கள் ஆகிய அனைத்திற்கு பின் ஏற்பட்ட அழகிய பின் விளைவுகள்தான் இக்காலகட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இந்த மக்கா வெற்றிக்குப் பின் அரபு உலகமே முற்றிலும் மாற்றம் கண்டது அரபிய தீபகற்பத்தின் எதிர்காலமே தெளிவான வெளிச்சத்தை நோக்கி வெற்றி நடைபோட்டது மக்கா வெற்றிக்கு முன் மக்கா வெற்றிக்கு பின் என்று மக்கா வெற்றி ஒரு வரலாற்று அடித்தளமாக மாறியது குறைச்சிகள்தான் அரபு மக்களுக்கு மார்க்க வழிகாட்டிகளாக விளங்கினார்கள் சிலைகளை புறந்தள்ளிவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அரபிய தீபகற்பத்தில் சிலை வணக்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிந்தது என்பதற்கு மாபெரும் சான்றாகும் இக்காலகட்டத்தை நாம் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று தியாகங்களும் போர்களும் ரெண்டு பல குடும்பத்தினர் கிளையினர் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைதல் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருந்தாலும் இவற்றை வேறுபடுத்தி காட்ட முதன் முதலாக போர்களை பற்றி பேச இருக்கிறோம் ஏனென்றால் இதற்கு முன்னால் போரை பற்றியே நாம் அதிகம் அலசி இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து போரை பற்றி பேசுவதே பொருத்தமானதாக இருக்கும் ஹுனைன் யுத்தம் மக்கா வெற்றி அரபிகள் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியாகும் இதனை கண்ணுற்ற அக்கம் பக்கத்தில் உள்ளோர் திடுக்கிட்டார்கள் அவர்களால் அதனை தடுத்து நிறுத்த முடியாததால் பெரும்பாலான மக்கள் பணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் எனினும் கர்வமும் வம்பும் முரட்டு குணமும் கொண்ட சமூகத்தவர்கள் அடிபணிய மறுத்தார்கள் இவர்களில் ஹவாசின் சக்கீப் கோத்திரத்தினர் முன்னிலை வகித்தார்கள் இவர்களுடன் ரைஸ் ஐலான் கோத்திரத்தைச் சேர்ந்த நஸ்ர ஜுஷம் சி பக் ஆகிய குடும்பத்தினரும் ஹிலால் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் சேர்ந்து கொண்டார்கள் முஸ்லிம்களின் வெற்றியை ஏற்பது இந்த கோஷ்டிகளுக்கு மான பிரச்சனையாகவும் கண்ணிய குறைவாகவும் தென்படவே முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்க மாலிக் இப்ரி என்பவனின் தலைமையில் ஒன்று சேர்ந்தார்கள் அவுதாசில் எதிரிகள் முஸ்லிம்களிடம் சண்டையிடுவதற்கு படை மாலிக் இப்னா அவுஸ் ஒன்று திரட்டினார் அவரின் படை வீரர்கள் அனைவரும் பொருட்கள் செல்வங்கள் மனைவி மக்கள் அனைத்துடனும் போர்க்களத்திற்கு வந்து வீர போரிட வேண்டும் என ஆணையிட்டார் அவ்வாறே அனைவரும் அவுதாசுக்கு வந்தார்கள் அவுதாஸ் என்பது ஹுனை அருகில் ஹவாசின் கிளையார் வசிப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும் ஹுனைன் என்பது தில் மஜாஸ் என்ற ஊரின் அண்மையில் உள்ள பள்ளத்தாக்காகும் இங்கிருந்து அரபா வழியாக ஏற குறைய மைல் தொலைவில் தான் இருக்கிறது எனவே ஹுனைன் வேறு அவுதாஸ் வேறு ஆதாரம் பாரி போர் தளபதியின் முடிவுக்கு போர்க்கள நிபுணர் எதிர்ப்பு மக்கள் அவுதாசை அடைந்தவுடன் தங்கள் தளபதியிடம் ஒன்று கூடினார்கள் அவர்களில் துரைத் என்ற பெயருடைய போரில் நல்ல அனுபவமுள்ள ஒருவன் இருந்தான் அவன் வாலிபத்தில் வலிமை மிக்க இருந்தான் தற்போது போர் பற்றி ஆலோசனை வழங்குவதற்காக படையுடன் வந்திருந்தான் அவனுக்கு கண் பார்வை குன்றியிருந்தது அவன் மக்களிடம் தற்போது எந்த பள்ளத்தாக்கிற்கு வந்திருக்கிறோம் என்று வினவினான் அவுதாஸ் வந்துள்ளோம் என மக்கள் கூறினார்கள் இது குதிரைகள் பறந்து போரிட ஏதுவான இடம் கரடு முரடான உயர்ந்த மலைப்பகுதியும் அல்ல மிகவும் மிருதுவான தாழ்ந்த தரைப்பகுதியும் அல்ல ஆகவே இது பொருத்தமான இடமே ஆயினும் நான் குழந்தைகளின் அழுகுரலையும் ஆடு மாடு கழுதை போன்றவற்றின் சப்தங்களையும் கேட்கிறேன் அவை இங்கு ஏன் வந்தன என கேட்டான் தளபதி மாலிக் இப் அவுசான் போர் வீரர்கள் அனைவரும் தங்களது மனைவி மக்கள் கால்நடைகள் செல்வங்கள் அனைத்துடன் போர்க்களம் வரும்படி கட்டளையிட்டிருந்தார் என மக்கள் தெரிவித்தார்கள் துரைத் மாளிக்கை வரவழைத்து ஏன் இவ்வாறு செய்தாய் என்று விளக்கம் கேட்க ஒவ்வொரு படை வீரரின் பின்னணியிலும் இவர்கள் இருந்தால்தான் குடும்பத்தையும் பொருளையும் பாதுகாக்க தீவிரமாக போர் செய்வார்கள் என்றான் தளபதி மாலிக் அதற்கு ஆட்டு இடையனே அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒருவன் தோற்று புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தால் எதுதான் அவனை தடுத்து திரும்ப போர்க்களத்திற்கு கொண்டு வரும் சரி இந்த போரில் உனக்கு வெற்றி கிடைத்தால் அதில் ஒரு வீரனின் ஈட்டி மற்றும் வாளால் கிடைக்க முடியும் உனக்கு தோல்வி ஏற்பட்டால் அதில் உன் குடும்பத்தினர் முன்னே இழிவடைவதாகும் உனது செல்வங்களையெல்லாம் இழந்து நிற்கதியாகி விடுவாய் என எச்சரித்து விட்டு சில குடும்பத்தினரையும் தலைவர்களையும் குறிப்பாக விசாரித்தார் அதன்பின் மாலிக்கிடம் ஹவாஸின் கிளையினரின் குழந்தைகளை போர் மைதானத்தில் நேரடியாக பங்கு கொள்ள வைப்பது சரியான முறையல்ல பயன் தரத்தக்கது குடும்பங்களை பாதுகாப்பான உயரமான இடங்களில் இருக்கவை அதன் குதிரை மீது அமர்ந்து மதம் மாறிய இந்த எதிரிகளிடம் போரிடு உனக்கு வெற்றி கிட்டினால் குடும்பத்தினர் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள் நீ தோல்வியை தழுவினால் அது உன்னோடு முடிந்துவிடும் உனது குடும்பமும் பொருளும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படும் என்றார் ஆனால் துரைதுடைய இந்த ஆலோசனையை தளபதியான மாலிக் நிராகரித்து விட்டான் மேலும் நீ சொல்வது போல் அல்லாஹுவின் மீது ஆணையாக ஒருபோதும் செய்ய முடியாது நீயும் கிழடாகிவிட்டாய் உனது அறிவுக்கும் வயசாகிவிட்டது அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த ஹவாஸின் கிளையினர் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த கூர்மையான வாளின் மீது வீழ்வேன் அது என் முதுகிலிருந்து வெளியேறட்டும் என்றான் இந்த போரில் துரைதுக்கு பேரும் புகழும் கிடைத்து விடுவதை வெறுத்ததன் காரணமாகவே அவன் இவ்வாறு சொன்னான் இதனை கேட்ட ஹவாஸின் சமூக ார் நாம் உனக்கு கட்டுப்படுகிறோம் கீழ்ப்படுகிறோம் என்றார்கள் துரை கவலையுடன் இந்த நாளை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் இதில் நான் கலந்து கொள்ளவும் இல்லை விலகி போகவும் இல்லை என்றான் மாலிக் முஸ்லிம்களின் பலத்தை அறிய ஒற்றர்களை அனுப்பியிருந்தான் அவர்களோ முஸ்லிம்களின் நிலையை அறிந்து முகம் சிவந்து நரம்புகள் புடைக்க முகம் இருள் கவ்வ திரும்பி வந்தார்கள் மாலிக் பதறிப்போய் உங்களுக்கு என்ன கேடு உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்றான் அல்லாஹுவின் மீது ஆணையாக கருப்பும் வெண்மையும் கலந்த குதிரைகள் மீது வெண்மை நிற வீரர்களை கண்டு அதனை கண்ட எங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை எங்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்றார்கள் அங்குள்ள நிலைமைகளை முழுவதுமாக அறிந்து வந்து என்னிடம் தெரிவிக்கவும் என்று நபி சொல்லாஹ் அலைவாசலம் அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறே அவரும் சென்று வந்தார் மக்காவிலிருந்து மாதம் சனிக்கிழமை பிறை ஆறு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் பன்னிரெண்டாயிரம் வீரர்களுடன் மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி புறப்பட்டார்கள் இதில் பத்தாயிரம் வீரர்கள் மதினாவிலிருந்து வந்தவர்கள் மீதம் இரண்டாயிரம் வீரர்கள் மக்காவாசிகள் இவர்களில் பெரும்பாலோர் புதிதாக இஸ்லாமியற்றவர்கள் மேலும் சஃப் இபன் உமையாவிடமிருந்து நூறு கவச ஆடைகளை இரவலாக நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் எடுத்துக்கொண்டார்கள் மக்காவில் அப்தாப் இபுன் உசேர் ரதி என்பவரை தனது பிரதிநிதியாக நியமித்தார்கள் மக்காவிற்குள் வந்து சரியாக பத்தொன்பதாவது நாள் நபிசுல்லா ஹலைவசலம் ஹுனை நோக்கி புறப்படுகிறார்கள் அன்று மாலை குதிரை ஒருவர் வந்து நான் மலை ஏறி பார்த்தேன் அப்போது ஹவாஸின் கிளையினர் தங்களது குடும்பங்கள் செல்வங்களுடன் ஹுனைனில் குழுமி இருக்கின்றார்கள் என்று கூறினார் இதனை செவியேற்ற நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை அவை முஸ்லிம்களின் கனிமா ஆகிவிடும் என புன்னகை ததும்ப கூறினார்கள் அன்றிரவு படையின் பாதுகாப்புக்கு அனஸ் இவன் அபு மர்சத் கனவீர் அன்பு பொறுப்பேற்ற நோக்கி செல்லும் வழியில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய இலந்தை மரம் ஒன்றை கண்டார்கள் அந்த மரத்தை தாத் அன்வாத் என்று அரபிகள் அழைத்தார்கள் அக்காலத்தில் அதில் தங்களது வாட்களை தொங்க விடுவார்கள் அதில் தங்கி பிராணிகளை பலியிடுவார்கள் தங்களின் சிலை வழிபாடுகளுக்கு அதை பாக்கியம் பொருந்திய ஒன்றாக கருதி வந்தார்கள் அம்மரத்தை பார்த்தவுடன் படையில் இருந்த சிலர் அல்லாஹுவின் தூதரே முஸ்ரீக்கு தாத் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு தாத் அன்வாத் ஏற்படுத்தி தாருங்கள் என்றார்கள் நபி சொல்லு அலைவாசலம் அல்லாஹு அக்பர் முகமதின் ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசாவின் கூட்டத்தினர் கேட்டது ஓலல்லவா கேட்கின்றீர்கள் நிச்சயமாக நீங்கள் அறியாத கூட்டத்தினர் இதுதான் சென்று போனவர்களின் உங்களுக்கு முன் சென்றவர்கள் வழிமுறைகளே நிச்சயமாக நீங்களும் பின்பற்றுவீர்கள் என்று எச்சரித்தார்கள் மற்றும் யாராலும் வெல்ல முடியாது என்று கூறினார்கள் சிலரின் இந்த கூற்று நபி சுல்லா அலைவாஸ்லாம் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது முஸ்லிம்கள் திடீரென தாக்கப்படுதல் சவால் மாதம் பிறை பத்து செவ்வாய் மாலை புதன் இரவு இஸ்லாமிய படை ஹுனை வந்தடைந்தது முஸ்லிம்களுக்கு முன்னதாகவே முழுவதும் நிறுத்தி வைத்துவிட்டான் மேலும் அம்பெறிவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்களை பதுங்கு குழிகளிலும் நெருக்கமான வளைவுகளிலும் முக்கிய நுழைவிடங்களிலும் பாதைகளின் ஓரங்களிலும் தங்க வைத்து விட்டான் முஸ்லிம்கள் தங்களுக்கு எதிரில் வந்தவுடன் முதலில் அம்புகளால் அவர்களை தாக்க வேண்டும் பின்பு அவர்கள் மீது பாய்ந்து நேருக்கு நேராக தாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அதிகாலை நேரத்தில் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் தங்களது படையை தயார் செய்து அவற்றுக்குடிகளை வீரர்களுக்கு வழங்கினார்கள் அதிகாலையில் சற்று மங்களான நேரத்தில் முஸ்லீம்கள் ஹுனைன் பள்ளத்தாக்கின் நுழைய ஆரம்பித்தார்கள் ஹுனைன் பள்ளத்தாக்கில் எதிரிகள் மறைந்திருப்பதை முஸ்லீம்கள் அறவே அறிந்திருக்கவில்லை திடீரென எதிரிகள் அவர்களை நோக்கி அம்புகளை எரிந்தார்கள் பின்பு எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்த்திராத முஸ்லிம்கள் சமாளிக்க முடியாமல் அங்கும் இங்குமாக ஓடினார்கள் இது மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்த அபு சுஃப்யான் இரஃப் இக்காட்சியை பார்த்து இவர்கள் செங்கடல் வரை ஓடிக்கொண்டே இருப்பார்கள் போல் தெரிகிறதே என்றார் மேலும் ஜபலா இவ்ன ஹன்பல் அல்லது கலதா இவ்ன ஹன்பல் என்பவன் பாருங்கள் இன்று பொய்யாகிவிட்டது என்று ஓலமிட்டான் நபிசல்லூ அலைவாசம் பல்லத்தாக்கின் வளப்புறமாக ஒதுங்கிக் கொண்டு மக்களே என் பக்கம் வாருங்கள் நான் அல்லாஹுவின் தூதர் நான் தான் முகமது இவ்ன அப்துல்லா என்று அழைத்தார்கள் இந்த இக்கட்டான நிலையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளில் வெகு குறைவானவர்களே நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடன் இருந்தார்கள் இவர்கள் ஒன்பது நபர்கள் என இபுனு இஸ்ஹாக் ரஹமதுல்லாஹி அலையை கூறுகிறார் இமாம் நவவீர் அஹமத்துல்லாஹி அலையை பன்னிரண்டு நபர்கள் என கூறுகிறார்கள் ஆனால் கீழ்கானும் அகமது மற்றும் முஸ்தரக்கு ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கும் அப்துல்லா இபனு மசூத் ரதியுல்லு அவர்களின் அறிவிப்பில் வந்திருக்கும் எண்ணிக்கையே சரியானது அப்துல்லா இப்னு மசூத் ரான்கு கூறுகிறார்கள் ஹுனை நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் இருந்தேன் நபி சுல்லாஹ் அலேவசம் அவர்களை விட்டு மக்கள் ஓடிவிட்ட நிலையில் முகாஜிர் மற்றும் அன்சாரிகளைச் சேர்ந்த எண்பது நபர்கள் மட்டும் நபி அவர்களுடன் உறுதியாக நின்றார்கள் புறமுதுகு காட்டி ஓடவில்லை ஆதாரம் முஸ்துல் ஹாக்கிம் முஸ்னத் அஹ்மது மேலும் இப்னு உமர் ரதியுல்லாஹ் வான்கு கூறுகிறார்கள் ஹுனைன் சண்டையின் போது மக்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார்கள் அன்றைய தினத்தில் ஏற குறைய நாங்கள் நூறு நபர்களுக்கு குறைவானவர்களே நபிசுல்லா ஹலைவாசலம் அவர்களுடன் இருந்தோம் ஆதாரம் ஜாமியூத் மீதி அந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் நிகரற்ற வீரம் வெளிப்பட்டது நானே நபி அதில் எந்த பொய்யும் இல்லை நான் அப்துல் முத்தலிபின் மகனாவேன் என்று கூறி கொண்டே தங்களது கோவேறு கழுதையை எதிரிகள் நோக்கி ஓட்டினார்கள் எனினும் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் விரைந்து முன்னேறி விடாமல் இருக்க அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் ரதி அல்லாஹ் வான்கு கழுதையின் கடிவாளத்தை பிடித்துக் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அதன் இருக்கையை பிடித்துக் கொண்டார் பின் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் கோவேறு கழுதையிலிருந்து கீழே அல்லாகுவே உனது உதவியை இறக்கு என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் முஸ்லிம்கள் களம் திரும்புதல் போர் உக்கிரமாகுதல் மக்களை சப்தமிட்டு அழைக்கும்படி நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் அப்பாசை பணித்தார்கள் அவர் உரத்த குரலுடையவராக இருந்தார் இதை பற்றி அப்பாஸ் ரதி அல்லாஹ் கூறுகிறார்கள் நான் மிக உயர்ந்த சப்தத்தில் எங்கே என்று அழைத்தேன் எனது சப்தத்தை கேட்டவுடன் மாடு தனது கன்றை நோக்கி ஓடி வருவது போல் தோழர்கள் ஓடி வந்தார்கள் எனது அழைப்புக்கு யா லப் யா லப் பைக் விட்டோம் ஆஜராகி விட்டோம் என்று பதில் சொன்னார்கள் ஆதாரம் சஹி முஸ்லிம் சிலர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த தனது ஒட்டகத்தை திருப்ப முயன்று அது முடியாமல் ஆனபோது அதிலிருந்து தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கீழே குதித்து சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வந்தார்கள் இவ்வாறு புதிதாக நூறு நபர்கள் நபி சொல்லு அலை வசலம் அவர்களிடம் ஒன்று சேர்ந்தவுடன் எதிரியை நோக்கி முன்னேறி சண்டையிட்டார்கள் பின்பு அன்சாரிகளை ஏ அன்சாரிகளே ஏ அன்சாரிகளே என்று கூவி அழைக்கப்பட்டது குறிப்பாக ஹாரிஸ் கசரத் கிளை கூவி அழைக்கப்பட்டது இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக முஸ்லிம்களை அழைக்க எல்லோரும் மைதானத்தில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இருதரப்பினருக்கும் இடையில் கடுமையான சண்டை நிகழ்ந்தது நபி சொல்லு அலைவசலம் இப்போதுதான் போர் சூடுபிடித்திருக்கிறது என்று கூறி பூமியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று கூறி எதிரிகளை நோக்கி வீசி எறிந்தார்கள் அங்கிருந்த எதிரிகள் கண்களிலும் அல்லாஹ் இந்த மண்ணை பரப்பிவிட்டான் எதிரிகளின் வேகம் தனிந்து போரில் பின்வாங்க ஆரம்பித்தார்கள் எதிரிகள் தோல்வி அடைகின்றார்கள் நபி சலுல்லா அலைவாசலம் கைப்பிடி மண்ணை வீசிய சில நிமிடங்களிலேயே எதிரிகள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் முஸ்லிம்களின் எதிர் தாக்குதலால் சகிப் கிளையினரில் மட்டும் எழுபது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் எதிரிகள் தாங்கள் கொண்டு வந்த உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு போர் மைதானத்திலிருந்து ஓட்டம் பிடித்தார்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் பொருட்கள் அனைத்தையும் முஸ்லிம்கள் ஒன்று சேர்த்தார்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் பல போர்க்களங்களில் உங்கள் தொகை குறைவாயிருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் எனினும் ஹுனேன் போர் அன்று உங்களை பெருமையில் ஆழ்த்திக் கொண்டிருந்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது சமயம் அது உங்களுக்கு மிக விட்டது அன்றி நீங்கள் புறங்காட்டி ஓடவும் தலைப்பட்டீர்கள் இதன் பின்னர் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் தன்னுடைய அமைதியை அளித்து அருள் புரிந்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு படையையும் உங்களுக்கு உதவியாக இறக்கி வைத்து நிராகரிப்பவர்களை வேதனை செய்தான் இதுதான் நிராகரிப்பவர்களுக்குரிய கூலியாகும் அல் குர் அத்தியாயம் ஒன்பது வசனம் இருபத்தி ஐந்து விரட்டுதல் போரில் தோல்வி கண்ட எதிரிகள் பல பக்கங்களிலும் சிதறி ஓடினார்கள் ஒரு பிரிவினர் தாயிஃபை நோக்கி ஓடினார்கள் வேறொரு பிரிவினர் நக்லா என்ற ஊரை நோக்கி ஓடினார்கள் மற்றும் பிரிவினர் அவுதாஸை நோக்கி ஓடினார்கள் இதைத் தொடர்ந்து நபி சதல்லாஹ் அலிஹ் வசல்லம் எதிரிகளை விரட்டி முதலில் அவுதாசை நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள் அதற்கு அபு ஆமிர் அஷ் அரி ரூ தலைமையேற்றார் அங்கு இருதரப்பினருக்கும் இடையில் சிறு மோதல் ஏற்பட்டது அதிலும் எதிரிகள் தோல்வி அடைந்து ஓடிவிட்டார்கள் இந்த மோதலில் தலைவராயிருந்த இருந்த ஆமிர் அஷ் அரி அதுலாஹ் அன்பு கொல்லப்பட்டார் முஸ்லிம்களின் குதிரை வீரர்களில் ஒரு பிரிவினர் நக்லாவை நோக்கி ஓடிய முஷ்ரிக்குகளை விரட்டிச் சென்றார்கள் அவர்களுக்கிடையிலும் சிறு மோதல் ஏற்பட்டது இச்சண்டையில் துரைத் இவனு சிம்மாவை ரபியா இவ்வளவு அன்கு கொன்றார் இந்த போரில் தோற்ற பெரும்பாலான முஷ்ரிக்குகள் தாயிஃபை நோக்கித்தான் ஓடினார்கள் எனவே கனிமத்து பொருட்களை ஒழுங்குபடுத்தி ஒன்று சேர்த்து விட்டு நோக்கி நபி சொல்லா ஹலை வஸ்லம் படையுடன் பயணமானார்கள் கனிமா பொருட்கள் இந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஏராளமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தன ஆறாயிரம் அடிமைகள் இருபத்தி நான்காயிரம் ஒட்டகங்கள் நாற்பது ஆயிரத்திற்கும் அதிகமான ஆடுகள் நான்காயிரம் ஊக்கியா வெள்ளிகள் ஆகியவை கனிமத்தாக வெற்றி பொருளாக கிடைத்தன நபி சொல்லாஹ் அலைவாசலம் இவற்றை ஒன்று சேர்த்து ஜிஹரானா என்ற இடத்தில் வைத்து அதற்கு இப்னு அம்ரு கிஃபாரியை பாதுகாவலராக நியமித்தார்கள் தாயிப் சென்று திரும்பிய பிறகுதான் இவற்றை நபி சொல்லாஹ் அலைவாசலம் பங்கிட்டார்கள் சிறைவிடிக்கப்பட்டவர்களில் ஷீமா பின் ஹாரிஸ் அல் சஹ்தியா என்ற பெண்ணும் இருந்தார் இவர் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் பால்குடி சகோதரி இவரை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டது அந்த பெண்மணி நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நபி ஒரு அடையாளத்தை கொண்டு அந்த பெண்மணி இன்னார்தான் என்பதை அறிந்து கொண்டார்கள் அவரை சங்கை செய்து தனது போர்வையை விரித்து அமர அவருக்கு உதவி செய்து அவரது கூட்டத்தாரிடமே அனுப்பி வைத்தார்கள் ஒரு தொடராகும்க்கீயரில் தோல்வி அடைந்த அதிகமானவர்கள் தங்களின் தளபதி மாலிக் இப்னு அவு நஸ்ரியுடன் தாயிஃபில் அடைக்கலம் புகுந்தார்கள் முதலில் ஆயிரம் வீரர்களுடன் காலித் இப்னு வலிதை நபி சொல்லா ஹலைவசலம் அனுப்பி வைத்தார்கள் பின்பு நக்லா அல் யமானியா கர்னு மனாஜில் லியா வழியாக தாயிஃபிற்கு பயணமானார்கள் லியா என்ற இடத்தில் மாலிக் அவுபிற்கு சொந்தமான பெரும் கோட்டை ஒன்று இருந்தது நபி சொல்லலா அலேவாஸ்லாம் அதை உடைக்கும்படி கட்டளையிட்டார்கள் தாயிப்பின் கோட்டையில் எதிரிகள் அடைக்கலம் புகுந்திருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைய் வஸ்லாம் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டார்கள் இந்த முற்றுகை பல நாட்கள் அதாவது நாற்பது நாட்களாக நீடித்தது என்று சஹி முஸ்லீமில் வரும் ஒரு அறிவிப்பிலிருந்து தெரிய வருகிறது ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு மாற்றமாக கூறுகின்றார்கள் சிலர் இருபது நாட்கள் என்றும் சிலர் பத்துக்கும் மேற்பட்ட நாட்கள் என்றும் சிலர் பதினெட்டு நாட்கள் என்றும் சிலர் பதினைந்து நாட்கள் என்றும் கூறுகின்றார்கள் ஆதாரம் பாரி இக்காலகட்டத்தில் இருதரப்பிலிருந்தும் அம்பு ஈட்டி கற்கள் ஆகியவற்றால் தாக்குதல்கள் நடந்தன முதலில் எதிரிகளிடமிருந்து அம்புகளால் கடுமையான தாக்குதல் நடந்தது முஸ்லிம்களில் பலருக்கு இதில் பலத்த காயம் ஏற்பட்டது பனிரண்டு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் இதனால் முஸ்லிம்கள் தங்களது முகாம்களை மாற்றி இடத்திற்கு சென்று விட்டார்கள் அதாவது இன்று தாயிப்பின் பெரிய பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் தங்களது முகாம்களை அமைத்துக் கொண்டார்கள் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் மின்ஞ்சனி கருவிகள் மூலமாக கற்களை எரிந்து கோட்டை சுவரில் பெரும் ஓட்டையை ஏற்படுத்தினார்கள் முஸ்லிம்கள் மரப்பலகைகளால் செய்யப்பட்ட பீரங்கி போன்ற குழாய்களில் புகுந்து கொண்டு கோட்டை சுவரை நோக்கி நெருங்கினார்கள் எதிரிகள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கொக்கிகளை கொண்டு மேலிருந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள் இதனால் மர குழாய்களிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறினார்கள் அப்போது எதிரிகள் முஸ்லிம்களை நோக்கி அம்புகளை எறிந்தார்கள் அதில் முஸ்லிம்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் இதைத் தொடர்ந்து எதிரிகளை பணிய போர் தந்திரம் என்ற முறையில் மற்றொரு வழியையும் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் கையாண்டார்கள் அங்கிருந்த திராட்சை கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துமாறு கட்டளையிட்டார்கள் முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தார்கள் இதை பார்த்த சகிப் கிளைனர் தூதனுப்பி அல்லாஹுக்கும் உறவுக்காகவும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று வேண்டினார்கள் நபி அவர்களும் அதை விட்டுவிட்டார்கள் யார் கோட்டையிலிருந்து வெளியேறி எங்களிடம் வந்து சேர்ந்து விடுவாரோ அவர் அடிமைப்படுத்தப்பட என்று அறிவிக்கும்படி நபி சொல்லவசலம் கட்டளையிட்டார்கள் இந்த அறிவிப்பை கேட்டு எதிரிகளில் இருபத்தி வீரர்கள் சரணடைந்தார்கள் ஆதாரம் சஹி உல் அதில் பிரசித்தி பெற்ற அபு ஒருவர் இவர் நீர் இறைக்கும் கப்பியின் மூலமாக கயிற்றில் கீழே இறங்கி வந்தார் இதற்கு அரபியில் பக்ரா என்று சொல்லப்படும் இதனால் நபி சொல்லு அலை வஸ்லம் அவருக்கு அபு என்று புனை வந்தவர்கள் அனைவரையும் உரிமை விட்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவரையும் முஸ்லிம்களில் ஒருவர் பொறுப்பேற்கும்படி செய்தார்கள் இச்சம்பவங்களைக் கண்ட எதிரிகள் மனச்சங்கடத்திற்கு உள்ளானார்கள் இவ்வாறு முற்றுகையின் காலம் நீண்டு கொண்டே சென்றது கோட்டையை வெல்லுவதும் மிகச் சிரமமாக இருந்தது எதிரிகளின் அம்பு மற்றும் இரும்பு கொக்கிகளுடைய தாக்குதலால் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதமும் ஏற்பட்டது ஓர் ஆண்டுக்கு முற்றுகையை தாக்குப்பிடிக்கும் அளவிற்கு கோட்டைவாசிகள் முழு தயாரிப்புகளுடன் இருந்தார்கள் இதனால் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் நௌஃபல் இப்னும் ஆலோசனை செய்தார்கள் அவர் கூறிய கருத்து என்னவென்றால் இவர்கள் பொந்தில் உள்ள நரியை போன்றவர்கள் நீங்கள் அதை பிடிக்க வேண்டும் என்று நிலையாக நின்றால் பிடித்து அதை விட்டுச் செல்வதால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது நௌஃபலின் இந்த ஆலோசனையை கேட்ட நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் திரும்பி சென்று விடலாம் என்று முடிவு செய்தார்கள் உமரை அழைத்து இன்ஷா அல்லா நாளை நாம் திரும்ப இருக்கிறோம் என்று மக்களுக்கு அறிவிக்கும்படி கூறினார்கள் கோட்டையை வெற்றி கொள்ளாமல் நாம் எப்படி திரும்புவது என்று முஸ்லிம்கள் கேட்டார்கள் இந்த பேச்சு நபி சொல்லல்லா அலேவாசலம் அவர்களின் காதுக்கு எட்டியவுடன் சரி நாளையும் போரிடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் மறுநாள் போருக்கு சென்றபோது கடினமான காயம் அவர்களுக்கு ஏற்பட்டது அன்று மாலையில் நாளை நாம் திரும்பி சென்று விடலாம் என அறிவிப்பு செய்தார்கள் மக்கள் அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து புறப்படுவதற்கு தயாரானார்கள் இதை பார்த்து நபி சொல்லாஹ் அலைவாசலம் சிரித்தார்கள் மக்கள் பயணமானவுடன் பின்வரும் பிரார்த்தனையை ஓதும்படி நபி சொல்லலாஹ் அலைவசலம் கூறினார்கள் திரும்புகிறோம் பாவமீச்சி கோருகிறோம் இறைவணக்கம் செய்கிறோம் எங்கள் இறைவனையே புகழ்கிறோம் சிலர் அல்லாஹுவின் தூதரே இந்த சகிப் கிளையினருக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் நபி சொல்லாஹு அலைவசலம் அல்லாஹுவே சகிப் கிளையினருக்கு நேரு வழி காட்டு அவர்களை என்னிடம் வரச் செய் என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் ஜிஹரானாவில் கனிமாவை பங்கு வைத்தல் தாயிஃபில் முற்றுகையை முடித்துக் கொண்டு நபி சொல்லு அலைவாஸ்லம் ஜிஹ்ரானா திரும்பி அங்கு பத்து நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தார்கள் ஆனால் கணிபத்தை பங்கிடவில்லை இவ்வாறு நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் தாமதப்படுத்தியதற்கு காரணம் ஹவாஸின் கிளைனர் மன்னிப்பு கோரி தங்களிடம் வந்தால் அவர்களது பொருட்களை திரும்ப கொடுத்து விடலாம் என்பதற்கே பத்து நாட்களுக்கு மேலாகியும் அவர்கள் திரும்ப வராததால் ஹனிமா பொருட்களை நபி சொல்லாஹ் அலைவாசலம் பங்கிட்டார்கள் கோத்திரங்களின் தலைவர்களும் மக்காவின் முக்கிய பிரமுகர்களும் தங்களின் பங்கை மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தார்கள் புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்த இவர்களுக்கு ஹனிமா முதலாவதாகவும் அதிகமாகவும் கொடுக்கப்பட்டது அபு சுஃபியானுக்கு நாற்பது ஊக்கியா வில்லியும் ஒட்டகைகளும் நபி சொல்லலாஹ் அலைவாசலம் வழங்கினார்கள் அவர் எனது மகன் எஜிதுக்கு என்று கேட்டார் நபி சொல்லலா ஹுலை வசலம் எஜீதுக்கும் அதே அளவு வழங்கினார்கள் பின்பு எனது மகன் முக்கு என்று கேட்டார் அவருக்கும் அதே அளவு வழங்கினார்கள் ஹக்கீம் இவனு ஹிசாமுக்கு நூறு ஒட்டகங்கள் வழங்கினார்கள் பின்பு சஃப் இவனு உமையாவுக்கு மூன்று தடவை நூறு நூறாக முன்னூறு ஒட்டகங்கள் கொடுத்தார்கள் இவ்வாறே பல குறைச்சி தலைவர்களுக்கும் ஏனைய கோத்திரத்தாரின் தலைவர்களுக்கும் நூறு நூறு ஒட்டகங்கள் நபி சொல்லலாஹ் ஹுலை வசல்லம் அவர்களால் வழங்கப்பட்டது ஆதாரம் அஷிஃபா மற்றவர்களுக்கெல்லாம் ஐம்பது நாற்பது என வழங்கினார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இந்த கொடைத்தன்மையை கண்ட மக்கள் முகம்மது வறுமையை கண்டு அஞ்சாமல் வாரி வழங்குகிறார் என்று பேசினார்கள் கிராம அரபிகளும் இந்த செய்தியை கேட்டு பொருட்களை பெறுவதற்காக நபி சொல்லா அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்தார்கள் நபி அவர்களை நிர்பந்தமாக தள்ளிச் ஒரு மரத்தில் சாய்த்தார்கள் அவர்களை போர்வையால் இருக்கி அதில் எங்களுக்கும் கொடுங்கள் என்று விடாப்பிடியாக கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் மக்களே எனது போர்வையை மரங்களின்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் பிறகு தனது ஒட்டகத்திற்கு அருகில் சென்று அதன் திமிழில் இருந்து சில முடிகளை பிடுங்கி மக்களை நோக்கி உயர்த்தி காண்பித்து மக்களே அல்லாகவின் மீது சத்தியமாக உங்களுடைய கனிம பொருட்களில் இருந்த ஐந்தில் ஒன்றை தவிர அதிகமாக இந்த முடிய கூட நான் எனக்காக வைத்துக் கொள்ளவில்லை நான் பெற்று ஐந்தில் ஒன்றும் உங்களுக்கே திருப்பி வழங்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள் மற்ற கனிமா பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வரும்படி ஜெயதி சாபித்துக்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கட்டளையிட்டார்கள் மக்கள் அனைவரும் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள் மீதம் இருந்த பொருட்களை எல்லாம் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் மக்களுக்கு பங்கிட்டார்கள் காலாட்படை வீரர்களுக்கு நான்கு ஒட்டகங்கள் அல்லது நாற்பது ஆடுகள் வழங்கப்பட்டன குதிரை வீரருக்கு பனிரெண்டு ஒட்டகங்கள் அல்லது நூற்றி ஆடுகள் வழங்கப்பட்டன நபி அவர்கள் மீது அன்சாரிகளின் வருத்தம் புதிதாக இஸ்லாமியை தழுவிய குறைச்சி தலைவர்களுக்கும் ஏனைய குறைச்சிகளுக்கும் நபி சொல்லாஹு அலைவசம் மிக அதிகமாக வாரி வழங்கினார்கள் ஆனால் இஸ்லாமுக்காக நீண்ட காலம் தியாகம் செய்து வந்த தனது உற்ற தோழர்களுக்கு அந்த வழங்கவில்லை ஒரு பெரிய அரசியல் காரணத்தை முன்னிட்டு நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் இவ்வாறு செய்தார்கள் பொதுவாக மக்கள் அந்த நுட்பத்தை விளங்கிக் கொள்ளாமல் பலவாறு பேசினார்கள் இதை பற்றி அபு சையீத் அல் குதிரி வாயிலாக இப்பாஹி அலகி அறிவிப்பதை பார்ப்போம் அபு சகீத் அல் குதிரு கூறுகிறார்கள் குறைஷிகளுக்கும் ஏனைய அரபு கோத்திரங்களுக்கும் நபி சுல்லாஹ் அலைவாஸ்லம் கனிமத்தை வாரி வழங்கினார்கள் ஆனால் அன்சாரிகளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இதனால் அன்சாரிகளில் ஒரு குறிப்பிட்ட கிளைனர் மன அடைந்து பலவாறாக பேசினார்கள் அவர்களில் சிலர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி சொல்லாஹூ அலை வசல்லம் தனது கூட்டத்தினருக்கே வாரி வழங்குகின்றார்கள் என்று பேசினார்கள் சாத் இப் உபாதார் அதி நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே அன்சாரிகளில் இந்த கூட்டத்தினர் உங்கள் மீது வருத்தமாக இருக்கின்றார்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த கனிமா பொருட்களில் உங்கள் கூட்டத்தாருக்கும் ஏனைய கோத்திரங்களுக்கும் வாரி வழங்கினீர்கள் ஆனால் அன்சாரிகளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை இதுதான் அவர்களின் வருத்தத்திற்கு காரணம் என்றார் சாதே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் கேட்டார்கள் நான் எனது கூட்டத்தாரில் ஒருவன் தானே என்று கூறினார் நபி சொல்லா அலிவாஸ்லம் சரி உங்கள் கூட்டத்தார்கள் இந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேருங்கள் என்று கூறினார்கள் சாது ரயாஹ் அன்பு நபி அவர்களிடம் வெளியேறி தனது கூட்டத்தாரிடம் சென்று அவர்களை அந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேர்த்தார் அங்கே சில முகாஜியர்களும் வந்தார்கள் அவர்களுக்கு சாதரதி அல்லாஹ் வான்கு அனுமதி வழங்கவே அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மேலும் சில முகாஜியர்கள் அங்கே வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அனைவரும் ஒன்று சேர்ந்தவுடன் சாதரதி அல்லாஹ் வான்கு நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் சென்று அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் வாருங்கள் என நபி அவர்களை அழைத்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அங்கு வந்து அல்லாஹுவை புகழ்ந்து பேசினார்கள் அன்சாரி கூட்டத்தினரே உங்களை பற்றி எனக்கு எட்டிய செய்தி என்ன என் மீது நீங்கள் கோபமடைந்துள்ளீர்களா நீங்கள் வழிகட்டில் இருக்கும் நான் உங்களிடம் வரவில்லையா அல்லாஹ் உங்களுக்கு நான் வந்த நேர்வழி காட்டினான் நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக்கினான் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான் இவ்வாறு நபிசல்லாஹு அலிவஸ்லம் கூறி முடித்தார்கள் அல்லாஹுவின் தூதரே ஆம் நீங்கள் கூறியது உண்மைதான் அல்லாஹும் அவனது தூதரும் எங்கள் மீது பெரும் கருணை உடையவர்கள் பேருபகாரம் உள்ளவர்கள் என்று அனுசாரிகள் கூறினார்கள் அன்சாரிகளே நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் உங்களிடம் என்ன கூறுவது அனைத்து உபகாரமும் கிருவையும் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்குமே உரித்தானது என்று அனுசாரிகள் கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாசலம் கூறியதாவது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக பொய்ப்பிக்கப்பட்டவராக நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள் நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம் மக்களால் கைவிடப்பட்டவர்களாக எங்களிடம் வந்தீர்கள் நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்தோம் மக்களால் விரட்டப்பட்ட நிலையில் வந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் நீங்கள் சிரமத்துடன் வந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு என்று நீங்கள் பதில் கூறலாம் அப்படி நீங்கள் கூறினால் அது உண்மைதான் நாமும் அதை உண்மை என்றே ஏற்றுக்கொள்கிறோம் அன்சாரிகளே இந்த உலகின் அற்ப பொருள் விஷயத்திலா கோபமடைந்தீர்கள் மக்களில் சிலர் பரிபூர்ண முஸ்லிம் ஆவதற்காக அதை அவர்களுக்கு கொடுத்தேன் உங்களை உங்களது இஸ்லாமை மார்க்கத்திடமே ஒப்படைத்து விட்டேன் உங்களது இஸ்லாம் மிக உறுதிமிக்கது அன்சாரிகளே மக்கள் எல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அழைத்துச் செல்லும் போது நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அல்லாஹுவின் தூதரை அழைத்துச் செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா முகம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஹிஜ்ரத் என்ற சிறப்பு மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகவே இருந்திருப்பேன் மக்கள் எல்லாம் ஒரு வழியில் சென்று அன்சாரிகள் மட்டும் வேறொரு வழியில் சென்றால் நான் அன்சாரிகளின் வழியில்தான் சென்றிருப்பேன் அவ்வாகவே அன்சாரிகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டுவாயாக என்று கூறி தங்களது உரையை முடித்தார்கள் கேட்டுக்கொண்டிருந்த அன்சாரிகள் எல்லாம் தாடி நனையும் அளவிற்கு அழுதார்கள் அல்லாஹுவின் தூதரே எங்களது பங்கை திருப்தி கொண்டோம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பங்கை பொருந்திக் கொண்டோம் என்று கூறியவர்களாக கலைந்து சென்றார்கள் ஆதாரம் புகாரி இப்னு ஹிஷாம் ஹவாசின் குழுவினரின் வருகை இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஜுகர் இப்னு சுதீன் தலைமையில் பதினான்கு நபர்கள் கொண்ட ஹவாஜின் குழுவினர் இஸ்லாமை ஏற்று நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் வந்தார்கள் அதில் நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுடைய பால்குடி தந்தையின் சகோதரர் அபு ஃபுர்கானும் இருந்தார் நபி அவர்களிடம் அவர்கள் பையத் செய்த பின் தூதரே உங்களிடம் கைதிகளாக இருப்பவர்களில் தாய்மார்களும் சகோதரிகளும் மாமியார்களும் தாயின் சகோதரிகளும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தீங்கு ஏற்படுவது சமுதாயத்திற்கு கேவலமாகும் என்று கூறிய பின் இறை தூதரே தயால தன்மையுடன் உதவி புரியுங்கள் உங்களை நாம் ஆதரவு வைக்கின்றோம் உதவியை எதிர்பார்க்கிறோம் நீங்கள் பால் குடித்த தாய்மார்களுக்கு உதவுங்கள் களப்பற்ற முத்தான பாலால் உங்கள் வாய் நிரம்பியுள்ளது என்ற கவிகளை பாடினார்கள் இதை கேட்ட நபி சொல்லாஹ் ஹலிவாசலம் என்னுடன் இருப்பவர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் பேச்சுகளில் எனக்கு மிக பிடித்தமானது உண்மையான பேச்சுதான் உங்களது பெண்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு பிரியமானவர்களா அல்லது உங்கள் செல்வங்களா என்று கேட்டார்கள் அவர்கள் அல்லாஹுவின் தூதரே செல்வங்கள் எங்களுக்கு வேண்டாம் எங்களது குடும்பங்களே எங்களுக்கு வேண்டும் எங்கள் குடும்ப கௌரவத்திற்கு நிகராக எதையும் நாங்கள் மதிப்பதில்லை என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லு அலிவாஸ்லம் லுகுர் தொழுகைக்கு பின் என்னிடம் வந்து சபையில் எழுந்து நின்று நாங்கள் அல்லாஹுடைய தூதரின் பரிந்துரையால் ஈமான் கொண்டவர்களிடமும் ஈமான் கொண்டவர்களின் பரிந்துரையால் அல்லாஹுடைய தூதரிடமும் எங்கள் கைதிகளை திரும்ப கொடுக்கும்படி கோருகிறோம் என்று கூறுங்கள் ஹவாஸின் கிளையினர் லுகுர் தொழிலுக்கு பின் வந்து நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறியவாறு கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் எனக்கும் அப்துல் முத்தலிப் குடும்பத்தாருக்கும் சொந்தமான கைதிகளை நான் உங்களுக்கு வழங்கி விடுகிறேன் மேலும் உங்களுக்காக மக்களிடமும் கேட்கிறேன் என்று கூறினார்கள் அதை கெட்ட முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அல்லாஹின் தூதரே எங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமானது என்று கூறினார்கள் ஆனால் அக்ரா இப்னு ஹாபீஸ் நானும் தமிழ் கிளையினரும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டார் இவ்வாறே அப்பாஸ் இப்டி மிர்தாஸ் என்பவரும் எழுந்து நானும் சுலைத்தாரும் இதை ஏற்றுக் கொள்ள மாட்டோம் என்று கூறினார் ஆனால் சுலை கூட்டத்தார் எழுந்து அல்லாஹுவின் தூதரே எங்களுக்குரியதை உங்களுக்கு தந்துவிடுகிறோம் என்று கூறி தங்கள் தலைவரின் பேச்சை மறுத்துவிட்டார்கள் அதற்கு அப்பாஸ் இவனு மிர்தாஸ் அல்லது யாஹ் என்னை இவ்வாறு பலவீனப்படுத்தி விட்டீர்களே என்று வருந்தினார் அதைத் தொடர்ந்து நபி சொல்லா அலை வஸ்லாம் இந்த கூட்டத்தினர் இஸ்லாமிய நம்மிடம் வந்திருக்கின்றார்கள் இவர்களின் வருகையை எதிர்பார்த்துதான் கனிமா பங்கீடு செய்வதில் தாமதம் காட்டினேன் நான் இவர்களிடம் பொருள் வேண்டுமா கைதிகள் வேண்டுமா என்று கேட்டேன் அவர்கள் எங்களின் குடும்பம்தான் வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் அதற்கு ஈடாக அவர்கள் எதையும் மதிக்கவில்லை எனவே யாரிடம் கைதிகள் இருக்கிறார்களோ அவர்களை எந்தவித பகரமும் எதிர்பார்க்காமல் விட்டுவிட வேண்டும் விரும்பினால் அதற்குரிய பகரத்தை பிற்காலத்தில் அல்லாஹு நமக்கு வழங்கும் கனிமாவிலிருந்து அவருடைய ஒரு பங்கிற்கு பகரமாக ஆறு பங்குகள் கொடுக்கப்படும் என்று கூறினார்கள் அதற்கு நபித்தோழர்கள் தூதரே எந்த பகரமும் இல்லாமல் நாங்கள் இந்த கைதிகளை உரிமை விட்டு விடுகிறோம் என்று கூறினார்கள் அவர்கள் உங்களின் முழுமையானபவர் யார் அல்லது திருப்தியின்றி செய்பவர் யார் என்று எனக்கு தெரியாது எனவே நீங்கள் சென்று ஆலோசித்துக் உங்களது தலைவர்கள் உங்கள் முடிவை எனக்கு தெரிவிக்கட்டும் என்று கூறினார்கள் இறுதியில் மக்கள் தங்களிடம் இருந்த கைதிகள் அனைவரையும் நபி சொல்லாஹ் அலேவாசல்லம் அவர்களிடம் திருப்பிக் கொடுத்து விட்டார்கள் உயினா இவனு ஹிஸ் மட்டும் தனக்கு கிடைத்த வயதான மூதாட்டியை திரும்பத் தர அந்நேரத்தில் மறுத்துச் சென்று விட்டார்கள் பிறகு சிறிது நாட்கள் கழித்து திரும்ப கொடுத்து விட்டார்கள் கைதிகளுக்கு நபி சலாஹ் அலைவாசலம் கிப்தி ஆடையை அணிவித்து மகிழ்ந்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி ஃபதோல் பாரி உம்ராவை நிறைவேற்றி மதினா திரும்புதல் இந்த நிகழ்ச்சிக்குப் பின் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் ஜிஹ்ரானாவில் இஹ்ராம் அணிந்து உம்ராவை நிறைவேற்றினார்கள் மக்காவில் அத்தாப் இப்னு உசைப் ரதியொல்லாஹ் வன்ஹு என்ற தோழரை ஆளுநராக நியமித்துவிட்டு மதினா நோக்கி பயணமானார்கள் ஹிஜிரி எட்டு துல்காத மாதம் முடிய ஆறு நாட்கள் இருக்கும்போது மதினா வந்தடைந்தார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி முஸ்லிம் ஜாதுல் மஹாத் தாரிக் இப்னு கல்தூன்